வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி இருபதாவது செய்தி சேவை ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழக செய்திகள் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சாலையில் அதிவேகமாக சென்று விபத்தில் சிக்கி இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இது கடந்த ஐந்து ஆண்டுகளை விட மிக அதிகமாகும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பேராசிரியர் தங்கசாமி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மாதத்திற்கும் மேல் மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க சட்டசபையில் கேள்வி எழுப்ப கோரி தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பினர் முதலமைச்சர் மற்றும் அனைத்து எம்எல்ஏக்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் தமிழகத்தில் பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் மக்கள் ஒற்றுமையுடன் விழா கமிட்டியை அமைத்தால் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் நடராஜன் அவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார் திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும் என பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இளம் பெண்கள் பலர் ஆபாசம் நிறைந்த பாடல்களுக்கு அறிவுறுக்கத்தக்க வகையில் நடனம் ஆடி வருவது அதிகரிக்கின்றன இது கலாச்சார சீர்கேடுக்கு வழிவகுக்கும் எனவே டிக்டாக் செயலியை தடை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களை அரசியல்வாதிகளின் பெயரில் மாற்ற அரசியல் கட்சியினர் நடவடிக்கை எடுத்து வருவதற்கு ரயில் பயணிகள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுபவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு தனித்தனி உயர்நீதிமன்றங்கள் உதயமாகி நேற்று முதல் செயல்பட தொடங்கின இந்த நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் தனித்தனி இடங்களில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் தற்போது வரை இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட இருபத்தி சிலைகள் மீட்கப்பட்டுள்ளது என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது குஜராத்தில் மாணவர்கள் வருகையை பதிவு செய்யும் போது உள்ளே நய்ய என்று கூறுவதற்கு பதிலாக ஜெய்ஹிந்த் என கூறுமாறு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த் சேகரில் மாட்டிறைச்சி தொடர்பாக எழுந்த கலவரத்தில் காவல்துறை உயரதிகாரி சுபோத்குமார் சிங் சுடப்படுவதற்கு முன்பாக அவரை கோடரியால் தாக்கிய முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கலுவா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பழம்பெரும் ஹிந்தி நடிகரும் திரைக்கதை ஆசிரியருமான காதர் கான் நாள்பட்ட நோய் காரணமாக கனடாவில் காலமானார் அவருக்கு வயது கார்டு மற்றும் கிரெடிட் கார்டுகள் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு செல்லாது என அறிவிக்கப்பட்ட ரிசர்வ் வங்கியின் உத்தரவு நேற்று முதல் அமலுக்கு வந்தது சந்திராயின் இரண்டு திட்டம் ஜனவரி மூன்றாம் தேதி செயல்படுத்தப்படாது என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சந்திராயன் இரண்டு ஏவப்படுவது குறித்து இன்னும் பனிரண்டு நாட்களில் முடிவு செய்து அறிவிக்க உள்ளதாக இஸ்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது பழங்குடியின மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரையில் நாற்பத்தி மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது புத்தாண்டு தினத்தன்று உலகெங்கிலும் பிறந்த மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி எழுபத்தி இரண்டு குழந்தைகளில் பதினெட்டு சதவீத குழந்தைகள் இந்திய குழந்தைகளாக இருக்கும் என யுனிசெப் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனை வெளியேற விடாமல் வைத்திருக்க ஒன்றியத்திற்கு திட்டம் எதுவும் இல்லை என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் கூறியுள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன இதன்படி பாகிஸ்தான் நாட்டில் உள்ள அணுசக்தி நிறுவப்பட்டுள்ள இடங்கள் மற்றும் வசதிகள் ஆகியவை அடங்கிய பட்டியல் இந்திய தூதரக பிரதிநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டது உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் கலைகட்டிய வேளையில் இங்கிலாந்து நாட்டில் பொதுமக்கள் மீது மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்தியதில் போலீஸ் அதிகாரி உட்பட மூன்று பேர் காயமடைந்தனா் அந்த நபர் கைது செய்யப்பட்டார் வங்கதேச பொது தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடந்து முடிந்ததாகவும் அந்நாட்டின் அதிபராக பதவியேற்க உள்ள ஷேக் ஹசீனா தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அனுப்பிய புத்தாண்டு வாழ்த்து கடிதத்தில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் ரஷ்யா கலந்து பேச தயாராக இருப்பதாக கூறி அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவின் பொருளாதார தடை நீடித்தால் தங்களது நிலைப்பாடு மாறும் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜப்பானில் புது வர கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மீது வாகனத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் காரணமாக ஒன்பது பேர் காயமடைந்தனர் வணிக செய்திகள் மானிய விலையிலான கேஸ் சிலிண்டர் ஐந்து காசுகள் குறைந்தது மானியமற்ற சிலிண்டர் நூற்றி ரூபாய் சரிந்தது தொழில் துறையில் எட்டு முக்கிய தொழில்களின் வளர்ச்சி நவம்பர் மாதத்தில் மூன்று புள்ளி உள்ளது கச்சா எண்ணெய் மற்றும் உரங்களின் விலை சற்று குறைந்ததால் வளர்ச்சி எட்டப்பட்டதாக மத்திய அரசு அறிக்கை தெரிவிக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியாக உருவெடுத்துள்ள ஹெச்டி புத்தாண்டு தினம் முதல் கடன் திட்டங்கள் மீதான வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதம் உயர்த்தி வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது பொதுத்துறை வங்கிகளின் நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள் தேவை என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் கூறினார் வழிகாட்டியாய் இருந்திருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளிணை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் விளையாட்டுச் செய்திகள் இந்திய ஆஸ்திரேலிய அணி கிரிக்கெட் வீரர்களை தனது இல்லத்துக்கு அழைத்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் புத்தாண்டு விருந்து அளித்தார் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் சிறந்த வீராங்கனை என ஐசிசியின் இரட்டை விருதை வென்றுள்ளார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா டி போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் சுழல் பந்து ரஷீத் கான் சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறும் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் சூப்பர் பனிரெண்டு சுற்றில் நேரடியாக பங்கு பெறும் தகுதியை முன்னாள் சாம்பியன் இலங்கையும் வங்காளதேச அணியும் இழந்துவிட்டன வங்கதேச ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மஸ்ரபி மோர்தா சமீபத்தில் நடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி யாக தேர்வாகியுள்ளார் திரைச்செய்திகள் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ராக்கி என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடித்து வருகிறார் இந்திய திரையுலகத்தில் நூறு கோடி வசூல் கிளப்பை ஆரம்பித்து வைத்தது ஹிந்தி திரையுலகம்தான் வருட வருடம் பல படங்கள் நூறு கோடி வசூலை தாண்டி வருகின்றன அதில் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதிமூன்று ஹிந்தி திரைப்படங்கள் நூறு கோடி வசூலை கடந்து ஓடியிருக்கின்றன டூ பாயிண்ட் படத்தை இயக்கிய ஷங்கர் அடுத்தபடியாக கமல் நடிப்பில் இந்தியன் டூ படத்தை இயக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மூன்று மொழி படமாக பிரம்மாண்டமாய் இப்படம் உருவாகிறது சினிமாவில் பிரபலமான நடிகர்கள் அரசியலில் பிரவேசிப்பது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது ரஜினி கமல் ஆகியோரை தொடர்ந்து கர்நாடகாவை சேர்ந்தவரும் பிரபல நடிகருமான பிரகாஷ் அரசியலில் களமிறங்க உள்ளார் அநேகமாக வரும் பாராளுமன்ற தேர்தலில் தான் போவதாக அவர் அறிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்